சச்சிதானந்த விோத்தியவே தாத்தய விநாம்ஸமோ அசிஞாசு அனசூயமோ சத்குணங்களை உடையவனாக வாழ வேண்டும் என்பதை இங்கே உபதேசம் சொல்லுகிறார் முதல்ல என்ன சொன்னார் ஸ்வதர்மானுஷ்டானங்களை ஈஸ்வர பக்தியோடு பண்ணணும் நிஷ்காமமாக பண்ணணும் அதனால் கிடைக்கக்கூடிய அதிருஷ்ட சக்தியினால் மனசுத்தியை அடையணும் விவேக வைராக்கியத்தை சம்பாதிக்கணும் சம்பாதித்து கொண்டு வேதாந்த விசாரம் பண்ணுறதுக்காக வேண்டி சந்யாசத்தை பண்ணணும் யமநியமங்களை விடாம அனுஷ்டிக்கணும் குருக்கிட்ட போய் குரு பக்தியோடு இருந்து குருவை ஈஸ்வரனாகவே பாவிச்சிருக்கணும்னு சொன்னார் அது மாத்திரம் போராது நல்ல சத்குணங்களையெல்லாம் சம்பாதிக்கணும்னு அமானியமத்சரஹா அமானியமத்சரஹா அப்படின்னா தற்பெருமை இருக்கக்கூடாது பொறாமை இருக்கக்கூடாதுங்க தன்னை ரொம்ப பெருசாக நினச்சிக்கக்கூடாது ஆம் அமானி அமானின்னு சொன்னால் தற்பெருமை இல்லாமல் இருக்கணும் தற்பெருமை எண்ணம் இருக்கக்கூடாது ஆடம்பரமாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் அண்ட்ரஸ்டூல் அதாவது பொறாமை இருக்கக்கூடாது தக்ஷஹா வில்பவர் சாமர்த்தியமாக இருக்கணும் தக்ஷஹா என்னோடதுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது என்னோடதுங்கிற எண்ணம் எதில் இருந்தாலும் சரி அது எதுவும் என்னோடதுங்கிறது உண்மை கிடையாது ஏதோ தார்காலிகமாக நம்ம கூட இருக்கே தவிர அது என்னோடதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது ஆ நெர்மஹா என்னுடையது என்று ஒன்றுமில்லை உடம்பே நான் இல்லாத பொழுது இந்த உடம்போடு சேர்ந்ததை என்னுடையது என்று எப்படி சொல்ல முடியும் உடம்பே என்னுடையது கிடையாது படைப்பைச் சேர்ந்து ஆ திருட சௌஹ்ருதா சௌஹருதான்னா நல்ல உள்ளம்னு அர்த்தம் உறுதியான நல்ல உள்ளம்னு அர்த்தம் எப்போவுமே தைரியமாகவும் இருக்கணும் அன்பாகவும் இருக்கணும் குரு ஈஸ்வர சாஸ்திரங்கள்லாம் பரிபூர்ண ஸ்ரத்தாபக்தி இருக்கணும் அப்படின்னு ஒரு வியாக்கியான காரர் இந்த திருட சௌஹ்ருதாங்கிறதுக்கு உறுதியான இனிமையான உள்ளம் உடையவனாக இருக்க வேண்டும் உறுதியும் இருக்க வேண்டும் இனிமையும் இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட மனநிலையை எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும் அறத்தில் உறுதி வாழ்க்கையின் குறிக்கோளில் உறுதியாக இருப்பது அதே சமயம் குறிக்கோள் அற்றவர்களிடத்திலும் அன்போடு இருப்பது இதுதான் அப்புறம் அசத்வரகா ஸ்பீடே இருக்கக்கூடாது ஆன்மீக வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறது என்ன பரபரப்பு படபடப்பெல்லாம் இருக்கக்கூடாது அமைதியாக இருக்கணும்னு அர்த்தம் அசத்வரகா அர்த்த ஜிக்யாசுஹு அர்த்தம்னா பொருள்னு அர்த்தம் சாஸ்திர அர்த்தம் சாஸ்திரத்தினுடைய அர்த்தமாகிய கடவுள் இதை உண்மையை உணர வேண்டும் என்ற விருப்பமுடையவனாக இருக்க வேண்டும் தத்துவஜானத்திலே விருப்பம் வேண்டும் எப்பொருள் எத்தன்மை அப்பொருள் மெய்ப்பொருள் காண்கின்ற அறிவிலே விருப்பம் இருக்க வேண்டும் என்பது அர்த்தம் அனசூயுகூ மற்றவங்கள்கிட்ட தோஷம் பார்க்கக்கூடாது முதல்ல அமச்சரகா சொன்னார் பொறாமப்படக்கூடாதுன்னு பொறாமப்பட்டு அவனிடத்தில் குறைய அதாவது மற்றவனுடைய நல்ல குணத்தை கூட மோசமாக நினைக்கிற சுவாவம் அதுக்கு பேர் அசூயான்னு பேர் அது இருக்கக்கூடாது பிறருடைய நல்ல குணத்தை கூட பொறுத்துக்க முடியல அவன் நல்லவன் பத்து பேர் சொல்கிறான் இந்த குணங்கள்லாம் இருக்குன்னு அதை இவனால் தாங்கிக்க முடியல அவன் பேரில் ஏதாவது குறைய சொல்கிறது ஏன்னா அவனை பிடிக்கல அப்படி இருக்கக்கூடாதுங்கிறார் அனசூயுகுன்னா பரகுண தோஷதிருஷ்டி இருக்கக்கூடாது பரகுண தோஷ திருஷ்டி ரகிதன் அப்படின்னு அர்த்தம் ஆஹா அனசூயுகா அமோகவாக் வீணற்ற சொற்களை உடையவனாக இருக்கணும் மோகம்னு சொன்னால் வீண் அர்த்தம் வீணாக போகிற பேச்சு வீண் பேச்சு கூடாது பயனுள்ள பேச்சையே பேச வேண்டும் பயனில் சொல்லாமையினர் திருவள்ளுவர் பயனுள்ள சொற்களையே சொல்ல வேண்டும் இல்லாட்டி பேசக்கூடாது பேசினா என்னது மதிப்புள்ள சொற்கள் வரணம் மதிப்பற்ற பேச்சு இருக்கப்படாது ஆக அமானா அமத்சரகா தக்ஷகா நெர்மமாக திருட தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்